தமிழ் புத்தாண்டு நாடகம் சோள பணியாரமும் ஆகுது போய் யாருன்னு பாருங்க தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா உள்ளதான் படிச்சிட்டு இருக்காங்க நீங்க வாங்க தாத்தா உங்களை பாக்க சாமிநாதன் தாத்தா வந்து இருக்காங்க அதே அறுபது வயசு தான் ஆகுது என்னப்பாட்ட நாட்டு கல்ச்சர் அந்த நாட்டு சாப்பாடு இதெல்லாம் ரொம்பவே நல்லா பழகி போச்சு அதனாலதான் நீ இன்னமும் எங்காவே இருக்க தங்கி அந்த ஒரு தண்ணி, நல்ல எதமாவும் இருக்கு பரவாயில்லையே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா போட்டுச்சு இப்பதான் சரியாச்சு அதனாலதான் இன்னமும் கொஞ்சம் சின்ன வயசுல தடுப்பூசி எதுவும் போலயா அதெல்லாம் யாருக்குப்பா ஞாபகம் இருக்கு வெறும் பழமும் இரநீதான் சாப்பிட்டேன் இப்பதான் எண்ணெய் குளிச்சிட்டு வெளியில வர ஆரம்பிச்சிருக்கேன் இந்த காலத்துல போயி வேப்பல பத்தியோன்னு பேசிட்டு இருக்க எந்த காலம்னா என்ன நம்ம பழக்கத்தை மாத்த முடியுமா ாமையே சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருந்த வேப்பலையெல்லாம் தோரணம் கட்டி தொங்க விட்டு இருந்தாங்க அப்புறம் குடிக்கிற தண்ணியில கூட வேப்பலைய கலந்துதான் குடிச்சோம் அது மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியண்டா இதெல்லாம் மாத்த முடியுமா மண்ணாங்க செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் இந்த காலத்துல போய் போயிட்டே இருக்கணும்டா நீ சொல்றியே அந்த அலோபதி அதுல கூட வேம்பு மஞ்சள் இதெல்லாம் கலந்துருக்குன்னு விளம்பரமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது தெரியுமா உனக்கு ஐ நோ You are an adamant person. Leave the topic. Let us go for a walk. ஒரே புண்ணா இருந்துச்சா அதான் கொஞ்சம் நல்ல நீர் தயிரும் கலந்து வாயில வச்சிருந்தா ஏதாவது ஜெல்லு வாங்கி தடவ வேண்டியதான நல்ல நீர் தயிர் எதுக்குமா ஜெல்லு தடவை வாயே மறுத்து போகும் தெரியாது. சொல்வாங்க. சோளதோசையும் வெங்காய சட்னியமாமா நான் என்ன காக்காவ குருவியா சோளம் திங்குறதுக்கு புதுசா ஒண்ணு வந்து இருக்கான் அத வாங்கிட்டு வரேன் நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ணிடு ஓகே கோமா காவேரி போயிட்டு வரமா செல்லும் காவேரி காவேரி காவேரி காவேரி ஐயோ காவேரி காவேரினு கிட்டு காவிரி நாட்டு மக்கள் ஏலம் போடுறது பத்தாதா நீங்களும் போடுறீங்க அப்பா என்ன பண்ணாரு எல்லா விஷயமும் அவர் விருப்பப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கறாரு உங்களுக்கே தெரியும் நம்ம உடம்புக்கு சத்தான இயற்கை உணவு தான் நம்ம வீட்டுல சமைக்கிறோம் ஆனா உங்க அப்பாவுக்கு பிரியாணி நூடுல்ஸ் வேணுமா நம்ம பிரீத்தி கூட பேசாம சாப்பிட்டுக்கும் மேல்நாட்டு கலாச்சாரம் என்ன ஏன் ஜீன்ஸ் போட்டுக்க சொல்றாரு நீங்க கோட் போட்டுக்கணுமா வெயிலத்து நீர்மாறு குடிச்சா கூட கப்பன் சாஸ்டர்ல குடிக்கணும் இங்கிலீஷ் சேனல் பாரு அப்பதான் அறிவு வளர என்ன பண்றதுன்னே தெரியல நேத்து சின்னதான் இருந்துச்சு இன்னைக்குதான் வலி ரொம்ப தாங்க முடியல போய் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு அது மட்டும் போதாது பத்து போட சொன்னாரு கொஞ்சம் அதையும் ரெடி பண்ணு அம்மாடி காவேரி இந்தாம பிரியாணி நூடுல் போய் பாக்க வேண்டியது அவரைட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துருக்க அவர்தான் மஞ்சக்கட்டியும் வச்சு கலந்து அம்மியில அரைச்சி நம்ம இரும்பு கரண்டியால கொஞ்சம் லேசா பொருட்களவுக்கு சூடு பண்ணி பத்து போட சொன்னாரு இனியாவது நம்ம ஊரு மருத்துவத்தையும் கொஞ்சம் நம்பா எனக்கு எப்பவுமே அலகுதினாலும் என்னைக்காவது நிச்சயமா நீங்க நம்ம தமிழ் மருத்துவத்தோட அருமையை புரிஞ்சே தீர்வீங்கப்பா அப்ப பாத்துலாம் கவேரி பிரியாணி நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டியாம தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அயோ என்னங்க இது உடம்புல மாமா நெஞ்சு புடிச்சிட்டு இப்படி துடிக்கிறாரு சீக்கிரம் காரை எடுத்துட்டு கூட்டிட்டு போங்க ஹலோ மாமை எப்படிங்க இருக்காரு ஹாஸ்பிடல் போய் 2 மணி நேரம் ஆகுது இன்னும் நீங்க போன் கூட பண்ணலையே என்ன நானே பிரிச்ச போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா டாக்டர் என்னங்க சொன்னாரு அப்பாவுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக்மா இப்போటికి காப்பாத்திட்டாங்க திரும்பி எப்போனாலும் வரலானே டாக்டர் ஃபீல் பண்றாரு கடவுள் விட்ட வழி தானா சொல்லிட்டாருமா என்னங்க சொல்றீங்க மாமை இப்ப எப்படி இருக்காரு இன்னும் மயக்கமாதான் இருக்காரு கண்ணிக்கல இதுக்கு ஒரு வழியே இல்லையா கொஞ்சம் இங்கிலீஷ் மருந்து ஏமாத்திரலாம் இப்ப எல்லாம் நாட்டு மருந்து இல்ல பண்ணலாம். காவேரி, கையில அம்மன் என்னை கைவிடல மாமா இந்த ரெண்டு மாசமா நீங்க இல்ல நாட்டு மருந்துதான் என்னமா சொல்றாங்க இல்ல அப்போதான் சித்தா டாக்டர் மூலமா உங்க உடம்புக்கு சத்து வர்ற மாதிரி மருந்துகளை சரி சரி பேசிட்டே இருக்காம தாத்தாவுக்கு சோழ பணியாரமும் கொண்டு என்ன தாத்தா கார சட்னியும் இதுவரை நீங்கள் ரசிக்கிறது தமிழ் புத்தாண்டை பண்ணிட்டு நற்றினை வழங்கிய சிறப்பு நாடகம் சோள பணியாரமும் இதில் கண்போட்டை கற்பையா சென்னை திருச்சி அணுகீர்த்தனாக ஈரோடு செந்தல்குமார் மூலக்கதை பின்னணி இசை ஹரிமலம் ஞானபிரியர் நீங்கள் ரச தமிழ் பண்ணிட்டு முன்னிட்டு வழங்கிய சரப்பு நாடகம் நாடகம் பணியாளர்கள் உங்கள் கருத்துக்களை தொன்னூற்று ஒன்பது எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது என்ற எண்ணத்தில் வாட்ஸ்அப் வழியாகவும் என்ற மின்னஞ்சல் வழியாகவும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதுபோல் மேலும் பல சுவையான நிகழ்ச்சிகளை செயல்படுத்த டபுள்யூ டபிள்யூ டபுள் நற்றினி என்ற இணையதளத்திற்கு வருகை